الحمد لله كفى والصلاه والسلام على النبي المصطفى وعلى اله وصحبه ومن سار على نهجه وقتفى وبعد استعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها المزمل قم الليل الا قليلا صدق الله العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم ان في الجنه غرفا يرى ظاهرها من باطنها وباطنها من ظاهرها فقال ابو موسى شعبى رضي الله عنه لمن هي يا رسول الله قال لمن علان الكلام واتعم الطعام وابات لله قائما والناس نيام او كما قال عليه الصلاه والسلام جماعه உடைய കടమయ్య நிறைவேற்ற வந்திருக்கும் الله nitride யார்களே அன்பு சகோதரர்களே மதிப்புக்குரிய பெரியோர்களே எல்லா సందర్భங்களிலும் الله تعالیவை அஞ்சி பயந்தே நடந்து கொள்ளுமாறு మొదൽ முதலாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தகவாவை கொண்டே வசியத் नसीஹத் செய்து கொள்கிறேன் கண்ணியமான சகோதரர்களே பெரியோர்களே ஒரு மோமெனுடைய காலை பொழுது தஹஜுதுடைய நேரம் சுபருடைய நேரம் சூரியன் உதிக்கும் வரை எங்களுடைய பாசையில் சொல்கிறோம் அதிகாலை இந்த நேரம் வரக்கத் செய்யப்பட்ட ஹயிறுகளும் பரக்கத்துகளும் மட்டுமே நிறைந்த ஒரு நேரமாக இருக்கிறது அவர்கள் எதற்கெல்லாம் வரக்கத்தை கேட்டார்களோ அவைகள் அனைத்துக்குமே வரக்கத் கிடைத்தது மக்காவிற்கு இப்ராஹிம் அலகி அலாம் அவர்கள் வரக்கத்தை கேட்டார்கள் அதே போனி அவர்கள் ஏதாவது ஒரு இடத்திற்கோ அல்லது ஒரு காலத்திற்கோ பரக்கத்தை கேட்டால் நிச்சயம் அந்த காலம் நேரம் தான் ரசூல் சல்லி அவர்கள் என்னுடைய உண்மத்திற்கு அவர்களுடைய காலை பொழுதில் பறக்கத்தை ஏற்படுத்திவிடு காலையுடைய நேரம் பறக்கத்தான கயிறுகள் நிறைந்த ஒரு நேரம் அந்த நேரத்தை நாம் தூக்கத்திலேயோ வீணான காரியங்களிலேயோ கழிக்கக்கூடாது அதனாலதான் மார்க் அறிஞர்கள் ஒரு மனிதன் சுபக தொலகையை தொழுந்துவிட்டு உறங்குவது அதை அவர்கள் வரவேற்கவில்லை வெறுக்கத்தக்க ஒரு காரியமாக அவர்கள் பார்க்கிறார்கள் மறிய கடுமையான ஒரு நோயாளி முசாபிர் நீண்ட பயணம் செய்து கலைபோடு இருக்கக்கூடிய ஒருவனுக்கு இந்த ரெண்டு பேர்களுக்கு மட்டும் மார்க் அறிஞர்கள் சுபகுடைய தொழுகையை தொழுந்துவிட்டு தூங்குவது பிரச்சனை அல்ல என்று குறிப்பிடுகிறார்கள் இந்த ரெண்டு பேர் அல்லாமல் அடுத்தவர்கள் சுப தொழுகையை தொழுந்துவிட்டு சூரியன் உதயமாகுவதற்கு முன்னர் தூங்குவது வீட்டுக்கு முசீபத்தை ஏற்படும் ஏற்படுத்தும் வடக்கத்தை அழைத்துவிடும் சுபகே சொல்லாமல் தூங்கினால் எப்படி இருக்கும் சுப தொழுந்துவிட்டு உறங்கினாலே வடக்கத்து இல்லாமல் போகும் சுப இல்லாமல் தூங்கினால் அந்த வீட்டில் முசிபத்தின் பலாய்கள் மட்டுமே நிறைந்திருக்கும் கடீவான சகோதரர்களே பெரியோர்களே அன்பானவர்களே எங்களுடைய உண்மத்துடைய லைஃப் ஸ்டைல் மாறிவிட்டது மோசமான ஒரு வழிமுறையை நாம் பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம் அநேகமான வீடுகளில் பன்னிரண்டு மணி அல்லது ஒரு மணிக்கு பின்னால் தான் உறங்குகிறார்கள் காலையில் எட்டொம்பது மணி கிளம்புகிறார்கள் சுபனுடைய தொழுகையே இல்லை வாழ்க்கை எவ்வளவு முஸ்லிமத்தாக இருக்கும் இல்லாதவனுடைய வாழ்க்கை மிகப்பெரும் ஆச்சரியம் அவன் வாழ்க்கையில் வெற்றி பெற்றால் அது கிண்ணத்தில் பதியப்பட வேண்டியது காரணம் தொழுகை இல்லாதவனுடைய வாழ்க்கை கஷ்டமாக இருக்கும் வாழ்க்கை அவனை பிரட்டி போடும் பலாய்களும் பிரச்சனைகளும் குழப்பங்களும் மட்டுமே அவனுடைய வாழ்க்கையில் இருக்கும் கனிமான சகோதரர்களே பெரியவர்களே அன்பானவர்களே வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் உலகத்துடைய வாழ்க்கையில் ஒரு லட்சியத்தை அடைய வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் அவருடைய வாழ்க்கையில் நஜாத்தை அடைய வேண்டும் என்று ஆசையப்படக்கூடியவர்கள் மக்களுடைய மைதானத்தில் கேள்வி கணக்கில்லாமல் சோரக்கம் செல்ல வேண்டும் சோரக்க வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் நேரத்தில் எழுப்புங்கள் அதிகாலையிலே எழுப்புங்கள் கனிவான சகோதரர்களை சஹுடைய பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்க மாட்டாது மக்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுப்பான் அவன் யாரை விரும்புகிறானோ யாரை அவன் பொருந்திக் கொள்கிறானோ அவர்களுக்கு மட்டும்தான் தகஜூது பாக்கியத்தை அல்லாஹால மற்றவர்களுக்கு கொடுக்க மாட்டான் எனவே தகஜூதுடைய நேரத்தில் எலும்புங்கள் அதற்கு பின்னர் விசிறை சொல்லுங்கள் பில்லையில் உங்களுடைய கடைசி தொலைவாக வித்திரையாக்கிக் கொள்ளுங்கள்விட்டு உறங்குவார்கள் உமர் ரான்கோ கம்பீரமானவர்கள் மன உறுதியானவர்கள் இரவில் சொல்ல மாட்டார்கள் எலும்புவேன் என்ற நம்பிக்கையோடு உறங்கி சகஜுதுக்கு எலும்பி சகஜுதை தொழுந்துவிட்டு தான் வித்திரை சொல்லுவார்கள் கதியமான சகோதரர்களே தொலகையை ஒவ்வொரு நாளும் சொல்ல ஒவ்வொரு நாளும் சொல்லுங்கள் பாரத்துக்கு ஒருமுறையாவது உங்களுடைய வாழ்க்கையில் பழக்க தேர்ப்படும் உங்களுடைய பொருளாதாரத்தில் பழக்கத்தேற்படும் பலாய் முசிபத்கள் எல்லா பிரச்சனைகளும் விட்டு தூரமாகும் கனிமான சகோதரர்களே தொலகையுடைய அமல்களை முடித்துவிட்டு ஈடுபடுங்கள் உங்களுக்காக உங்களுடைய குடும்பத்துக்காக இந்த சமூகத்துக்காக உங்களுடைய தொழில் வியாபாரத்துக்காக துவா செய்யுங்கள் தகஜூதுடைய நேரம் அல்லாஹு அடிவாளத்திற்கு வருகிறான் கேட்கிறான் என்னிடத்தில் கேட்கக்கூடியவர்கள் யாரும் இல்லையா இதோ நான் தர தயாராக இருக்கிறேன் தரக்கூடியவன் தர தயார் நாம் கேட்பதற்கு தயார் இல்லை அந்த நேரத்தில் எங்களுடைய கஷ்டங்களை அல்லாஹு முறைப்பாடு செய்வோம் கஷ்டங்களை அல்லாஹு தலை இல்லாமல் ஆக்குவான் செழிப்பான சந்தோஷமான வாழ்க்கை அல்லாஹு தலை எங்களுக்கு தருவான் கனிமதளே சுபாருடைய மசிதில் இமாம் ஜமாத்தோடு அவ்வல் தக்பீரோடு சொல்லக்கூடிய வளமையை கொண்டு வாருங்கள் காலம் போக போக சொல்கையில் உள்ள பக்குவங்கள் முஸ்லிம் சமூகத்தில் இல்லாமல் போயிக் கொண்டே இருக்கிறது பக்குவம் இல்லை இமாம் ஜமாத்தில் பக்குவம் இல்லை சுபருடைய தொழுகை இல்லை என்றால் அந்த நாளே முசிமத்து தான் எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் அந்த காரியமத்தாக தான் இருக்கும் நலவிருக்கமாக்காது அல்லாஹுடைய விம்மத்தில் இருப்போம் இல்லை என்றால் ஷைதானுடைய விம்மத்தில் ஷைதானுடைய பொறுப்பில் தான் இருப்போம் அவனுடைய பொறுப்பில் நாம் இருந்தால் நிச்சயம் நாம் வலித்து வருவோம் கனியமான சகோதரிகளே சுபருடைய தொழுகையை தொழந்ததற்கு பின்னர் ீஸ்கள் குரானுடைய ஆயாசிகள் படிப்பினை தரக்கூடிய சம்பவங்கள் மஸ்ஜிதில் வாசிக்கப்படும் அதில் முழுமையாக கலந்து கொள்ளுங்கள் அந்த நேரத்தில் தூங்க வேண்டாம் தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கள் அது தூங்கக்கூடிய நேரம் அல்ல உற்சாகமாக இருக்கக்கூடிய நேரம் அந்த நேரத்தில் ஹதீஸ்களை குரான் வசனங்களை கேளுங்கள் பல உதிப்புகள் உங்களுக்கு வரும் வாழ்க்கையில் இன்னும் பல அமல்கள் செய்ய வேண்டும் நல்ல காரியங்கள் செய்ய வேண்டும் என்ற வைராக்கியம் மன உங்களுக்கு வரும் கீவமான சகோதரர்களே ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கையில் நாம் சொல்லிக் கொள்ள வேண்டும் இந்த காலை மாலையுடைய சிக்கர்களை செய்தால் அந்த சிக்கர்கள் எங்களை பாதுகாக்கும் கபடை ஆலயங்களுக்கு அது துணையாக நீக்கும் கனியமான சகோதரர்களே பெரியவர்கள் அன்பானவர்களே காலை மாலை அவுராதுகளை ஓகுங்கள் யாரெல்லாம் அமளித்தோடு பக்குவமாக இருக்கிறார்களோ அவர்கள் காலை மாலையுடைய அவர்களுக்கு தெரியும் இந்த அவுராதை ஓதினால் இந்த நனவு எனக்கு கிடைக்கும் அழகுபில்லாஹிப்பான் என்று பத்து முறைகள் சொன்னால் ஒரு மலக்கை அலை எங்களுக்கு பொறுப்பாங்கிறான் அந்த மலக் எங்களுக்கு பாதுகாவலராக இருப்பார் அடுத்த நாள் பிரச்சனைகளும் எங்களை நெருங்காது வார்த்தை அது ஒரு நாளும் பொய்யாகாது இப்படி காலை மாலையுடைய அவுராதுகளை நாம் ஓதுவோம் ஒரு மோமின் ஒரு முஸ்லிம் காலை பொழுது இப்படி தான் கழிய வேண்டும் இரவுடைய நேரம் தாமதமாக உறங்கி காலையில் தாமதமாக எழும்பினால் நீங்கள் உங்களை கேள்வி கேட்டுக் கொள்ளுங்கள் நான் ஒரு முஸ்லீமா சுபகை இல்லாமல் ஆக குறைந்தது தரவான சொல்கை சுபகை இல்லாமல் நான் உறங்கினால் நான் முஸ்லீமாக இருப்பதற்கு வாய்ப்பில்லையே வாயால் களிமாவை முழிந்திருக்கிறேன் உள்ளத்தில் களிமாவுடைய தாக்கம் அல்லா அரசு மகத்மத் எனக்கு மசிதிக்கு வருவது கஷ்டமாக இருக்கிறது கணிமான சகோதரர்களை உறங்குங்கள் உறங்கினால் காலையில் நேரத்தோடு எழும்பலாம் இதை நாம் எங்களுடைய உடம்பை பழக்குவோம் எங்களுடைய அடுத்த பிள்ளைகள் அடுத்த சமுதாயத்தை அடுத்த துரிகத்தை பிச்சலத்தை அப்படி பழக்குவோம் எட்டு ஒன்பது மணிக்கு எலும்பினால் பழகுவார்கள் எழுப்புவார்கள் மக்களாக இருப்பார்கள் திடீர்மான சகோதரர்களே பெரியவர்களே அன்பானவர்களே பற்றிய குரான் சொல்கிறது சொல்கிற எல்லா அமல்களையும் முடித்து விட்டு சகாஜருடைய நேரத்தில் கடைசி நேரத்தில் ஈடுபடுவார்கள் கேட்பார்கள் அவ்வாஹத்தான் சகாபாக்களுடைய சிறந்த ஒரு தன்மையாக குறிப்பிடுகிறான் கண்ணியமான சகோதரர்களே பெரியவர்களே அன்பானவர்களே படிக்கக்கூடிய மாணவர்கள் காலையுடைய நேரத்தில் படியுங்கள் மனதம் செய்யக்கூடியவர்கள் காலை நேரத்தில் மரணம் செய்யுங்கள் அதனால தான் மதரசாக்களில் நேரத்திலேயே எழுப்பாட்டி விடுகிறார்கள் இவ்வளவு செய்யக்கூடிய மாணவர்கள் ஏனே நேரத்தில் மரணம் செய்வதை விட சகஜூ சுடைய நேரத்தில் மரணம் செய்யும் பொழுது அவசரமாக உள்ளத்தில் பதியும் அந்த நேரம் வரக்கெய்யப்பட்ட நேரம் கைதைகள் நலவுகள் நிறைந்த நேரம் கண்ணியமான சகோதரர்களே உங்களுடைய தொழில் வியாபாரங்களை நல்ல காரியங்களை சுபகர நேரத்தில் ஆரம்பிப்பது அந்த நேரத்தில் ஆரம்பம் செய்யுங்கள் வீட்டை நீங்க ஓபன் செய்கிறீர்களா இன்றுதான் குளிப்போகிறீர்களா ஒரு கடையை ஓபன் செய்கிறீர்களா சுபகருடைய நேரத்தில் அந்த கடையை ஓபன் செய்யுங்கள் சுபகர நேரத்தில் உங்களுடைய வீட்டுக்கு செல்லுங்கள் பரக்கத்தாக இருக்கும் காலை நேரம் அது பரக்கத்துடைய நேரம் அதை நாம் வீணாக்கக் கூடாது கண்ணியமான சகோதரிகளை சொன்னார்கள் இரவில் பொழுது முடிச்சுகளை போடுகிறான் நேரத்தில் நாம் எழுந்துனால் முதலாவது முடிச்சு அவிலும் புது செய்தால் இரண்டாவது முடிச்சு அவிலும் தப்பீர் கட்டினால் மூன்றாவது முடிச்சுமாவிலும் மூன்றையும் நாம் செய்யவில்லை என்றால் செய்யவில்லை தொழவும் பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு எலும்புகிறோம் என்றால் ஷேதானுடைய முடிச்சு அப்படியோ தான் இருக்கும் ஷேதானுடைய சூழ்ச்சி மட்டுமே எங்களில் இடம்பெறும் எந்த நலவுகளும் எங்களிடத்திலிருந்து உருவாக மாட்டாது ஷேதான் எங்களை எலும்ப விட மாட்டான் சொல்வான அலை கலையிலும் நீளமான இரவு இரவு இருக்கிறது உறங்கு உறங்கு தூங்கு தூங்கு என்று நான் சொல்லிக் கொண்டிருப்பான் வெல் வைப்போம் எலும்ப முடியாது பத்து நிமிடம் என்று உறங்குவோம் சுபிஸ் ஆகி இருக்கும் கனிமான் சகோதரர்களை வைராக்கியம் வையுங்கள் சுப நான் விட மாட்டேன் சகோதரை நான் விடமாட்டேன் ஒரு வைராக்கியம் வையுங்கள் நிச்சயமாக சகஜு தொலைக்குறையாக நீங்கள் மாறுவீர்கள் சகோதரர்களே என்று சொல்வான் நாம் தைரியமாக அல்லாஹ் மீது உள்ள நம்பிக்கையில் சொன்னார்கள் உற்சாகமானவனாக ஆரோக்கியமானவனாக காலை அடைவான் மன ஆரோக்கியம் மனதுக்கு ஒரு அடைவான் நேரத்தில் எழும்பக்கூடிய மக்களுக்கு மட்டும்தான் கொடுப்பான் தூங்கு தூங்கு என்று சொல்லும் போல இவன் தூங்கிக் கொண்டே இருந்தால் சொல்லவில்லை என்றால் சொன்னார்கள் சோம்பேறியாக உள்ளம் அழுக்கடைந்தவனாக காலை அடைவான் அவன் எழும்பும் போல அவனுடைய சகோதரர்களே சஹ்ய தொலகையை பொறுத்த வகையில் செல்லம் வாகல அவர்களுக்கு கடமையாக்கப்பட்ட ஒரு தொலகையாக இருந்தது ஆரம்ப காலத்தில் சஹா கடமையான தொலகையாக இருந்தது அல்லாஹல்ல சொன்னால் குறைவான நேரத்தை தவிர மற்ற அனைத்து பகுதியிலும் இன்று வணங்குங்கள் சஹாபாக்கள் அபுதாவுதின் பதிவு செய்யப்பட்டுள்ள ஹதீஸ் சஹாபாக்கள் கால் வீங்கக்கூடிய அளவுக்கு நின்று வணங்கினார்கள் அதற்கு பின்னடுதான் அல்லாஹு கட்டளையிட்டான் அது சுண்ணத்தான ஒரு அமலாக மாறியது சர்வான சொல்கைக்கு பின்னால் ஒரு அந்தஸ்து இருக்கக்கூடிய ஒரு தொலகையாக தாது தொழுகை மாறியது கணிவான சகோதரர்களை வருகிறான் இருக்கிறேன் என்னிடத்தில் பாவன்னிப்பு தேடக்கூடியவர்கள் யாரும் இல்லையா அவருக்கு நான் பாவன்னிப்பு வழங்க தயாராக இருக்கிறேன் என்னிடத்தில் கேட்கக்கூடியவர்கள் யாரும் இல்லையா இதோ நான் சர தயாராக இருக்கிறேன் கணிமான சகோதரர்களே பெரியவர்கள் அன்பானவர்களே என்னுடைய கஷ்ட நஷ்டங்களை அல்லாஹருடத்தில் சகஜது நேரத்தில் கண்ணீர் வலித்து முறைப்பாடு செய்வோம் அல்லாஹு ஏற்றுக் கொள்ளாத மாற்றுவாதத்தை அல்லாஹ் அள்ளி எங்களுக்கு சொல்ல மாட்டானா நாம் கேட்காமல் இருக்கிறோம் கேட்கும் வரை அல்லாஹால பல நியாம்களை பின்படுத்திக் கொண்டிருக்கிறான் رسول صلى الله عليه وسلم قال رسول صلى الله عليه وسلم إن العبد ليحرم الرزق بالذنب يصيبه سلادياركال أولئكال سيئكوديئة فاوانگلينال أولئكال براكوديئة بلا نلوغال إلاامل پوئجرد أثنين نلوغال أنجلوديئة فاوطان إلاامل پوئجرد جنيمان سخوتركالي أنجلوديئة تاوركالي ساري سيئد الله سلام எங்களுக்கு பறக்கத்தலை கொட்டுவான் கயிறுகளை மட்டுமே எங்களுக்கு தந்து கொண்டிருப்பான் சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை தருவான் கணியமான சகோதரர்களே அவ்வாஹு இறக்கமானவர் சொன்னார்கள் அலா அன்பை பாசத்தை நூறாக பிரித்து அதில் ஒன்றை தான் இந்த பூமிக்கு இறக்கினான் அந்த ஒன்றினால் தாய் மகனுக்கு இறக்கம் காட்டுகிறாள் கணவன் மனைவிக்கு இறக்கம் காட்டுகிறான் அடுத்த தொண்ணூத்தி ஒன்பது நாள் என்றால் கையே எங்களுடைய முறைப்பாடு செய்தால் அம்மா கட மாட்டானா பிரச்சனைகள் இல்லாமல் நாம் கேட்காமல் இருக்கிறோம் கணிவான சகோதரர்களை பிறவர்களின் அன்பானவர்களே சஹாபாக்களை பற்றி குரான் சொல்கிறது ரெண்டு கருத்துகளை முபசர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் இப்போ அப்பா முஜாஹி ரஹ்மல்ல அவர்கள் சொல்கிறார்கள் சஹாபாக்கள் இரவில் கொஞ்ச நேரமாவது இபாதம் செய்யாமல் அந்த இரவை கழித்ததில்லை இரவில் கொஞ்ச நேரமாவது அல்லாஹை இபாதம் செய்வதில் கழிப்பார்கள் ார்கள்க்கள் ல்வர்களை பின்பற்றி அவருடைய வாழ்க்கை இப்படிதான் அமைந்திருக்கிறது கணியமான சகோதரர்களை பிறகு அன்பானவர்களே பாக்கியம்ளுக்குவுகள்ணமாக இருக்கும் அல்லாஹுடைய நேசம் முழுமையாக எங்களுக்கு கிடைக்கும் அடையாளம் சஹ் தொழுகைடைய தொலுகை இல்லை என்றால் சொல்ல வளம உங்களுக்கு இல்லை என்றால் நீங்கள் முத்தகையுடைய அடையாளங்களில் இருந்து ஒதுங்கிவிட்டீர்கள் முதலில் முத்தகை குரான் நேர்வழி காட்டும் குரான் நேர்வழி காட்ட வேண்டும் என்றால் அவர் இருக்க வேண்டும் முத்தகையுடைய பண்பு சஹ் பண்பு கணியமான சகோதரர்களே அன்பானவர்களே ஜன்னம் சோர்க்கம் நுழைவதற்கு சஹ்லகை அவருக்கு காரணமாக இருக்கும் رسول صلى الله عليه وسلم و رسول صنع الرجل إن في الجنة غرفاً سوركتل سلع رأيغل إذكر دي عند رأيغل أي بليل إيرنده پار سال اول فأخذي بلنكم أول ليرنده پار سال بلپأخذي بلنكم أبو موسى الاشعري رضي الله عنه ورسول كتانك يا رسول الله إن داريغل يعدك كريكم رسول صلى الله عليه وسلم و رسول صنع الرجل لمن علان الكلام مقلود مردواق بسي فلجي وأصعم الطعام ஏழைகளுக்கு உணவளித்தேன் மக்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது வணங்கினாரோ இவர்களுக்கு தான் அந்த மாளிகைகள் அந்த அறைகளுக்கு சகோதரர்களின் இருக்கக்கூடியவர்களுக்கு பயங்கரமான எந்த நோய்களும் வராது சிறிய சிறிய நோய்கள் வரும் பயங்கரமான எந்த நோய்களும் வராது மனத்தன்மை அவர்கள் இருக்க மாட்டாது அவருடைய புத்தி தெளிவாக இருக்கும் உள்ளம் தெளிவாக இருக்கும் அல்லாஹால கொடுக்கக்கூடிய சிறப்பு கணிவான சகோதரர்களே அழைக்கு வசல்லம் அவர்கள் அறுதலில் பல்லாடும் வயத்தை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று துவார் செய்தார்கள் பல்லாடக்கூடிய வயது என்றால் வயோதிபத்தின் உச்சகட்டம் வயோதிபத்தின் உச்சகட்டத்தை அடைந்து மலஞ்சலம் கூட பெட்டோடு போகிறது சிறு பிள்ளைகளை போன்றே அவர்கள் பேசிக் கொண்டிருப்பார்கள் அந்த வயதை விட்டும் ரசூசல்லு அலிஸ்வர்கள் பாதுகாப்பு தேடினார்கள் கண்ணியமான சகோதரர்களை சகஜதில் ஆமத்தாக பேணுதலாக இருக்கக்கூடியவர்களுக்கு அறுதல் என்பது வரவே மாட்டாது அவர் நூறு வயதை தாண்டினாலும் அவருடைய புத்தி தெளிவாகத்தான் இருக்கும் அவரை பாதிக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய கண்ணியத்தில் குறைபாட்டை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு எந்த நோயும் அவருக்கு வரமாட்டாது தெளிவான சகோதரர்களை பாகிஸ்தானுடைய அப்துல் வஹாப் அவர்கள் வயது முதிர்ந்த ஒரு மனிதராக இருந்தார்கள் வபாத்தாகும் பொழுது தொண்ணூறு வயதுக்கும் மேல் ஆனால் அவருடைய புத்தி தெளிவாக இருந்தது அவர் இரண்டு மனிதங்கள் கிட்டத்தட்ட செய்வார்கள் அவருடைய போன்றே அந்த காலத்தில் நான் நினைக்கிறேன் யாரும் இருக்க மாட்டார்கள் அந்தளவு தெளிவானவர் அவருக்கு பின்னர் அவருடைய வபாத்துக்கு பின்னர் மௌலானா நசூரு ரஹ்மான் என்பவர் பொறுப்பாக்கப்பட்டார் அவரும் வயது முதிர்ந்த ஒருவர் புத்தி தெளிவானவர் கீவமான சகோதரர்களே பேணக்கூடியவர்களுடைய புத்தி எப்பொழுதும் மங்காது அவர்களுடைய புத்தி எப்பொழுதும் தெளிவாக இருக்கும் அவருடைய உடல் ஆரோக்கியம் பயங்கரமான நோய்களின் பக்கம் திரும்பக்கூடிய நிலைமைக்கு இருக்க மாட்டாது கடிமான சகோதரர்களே பெரியவர்களே அன்பானவர்களே சரபுல் சாலியாக எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சாலியான மக்களுடைய வரலாற்றை நாம் பரப்பி பார்க்கும் ஒரு புது மாப்பில்லை அவனுடைய அந்த இரவை எப்படி எதிர்பார்த்துக் கொண்டிருப்பானோட எதிர்பார்த்துக் கொண்டிருப்பார்கள் அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் அவருடைய வாழ்க்கை வரலாறு பிறற்றி பார்த்தால் அவர்கள் அப்படித்தான் வாழ்ந்திருக்கிறார்கள் கண்ணியமான சகோதரர்களே பெரியவர்களே அன்பானவர்களே நாளை ஏதாவது ஒரு வைபவம் இருந்தால் திருமண நிகழ்வு இருந்தால் ஒரு பங்கோமோ தயாராகுவோமோ அதே போன்று தொலைகைக்கு நாம் தயாராக வேண்டும் இன்று நான் கெட்ட பார்வை கிடைக்க மாட்டாது இன்னாருடைய இன்கம் ஹராம் இவருடைய வீட்டில் சாப்பிட்டால் நாளை எனக்கு தகஜுதுடைய பாக்கியம் கிடைக்க மாட்டாது இப்படி ஒவ்வொன்றிலேயும் நாம் பேணதலாக இருந்தால்தான் சஹுடைய பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கும் கனிமான சகோதரர்களை சகஜது நாம் எதிர்பார்த்திருந்து அடைய வேண்டும் இருந்த கனிமான சகோதரர்களே பெரியவர்களே அன்பானவர்களை நேரம் அல்லா இடத்தில் உங்களுக்கு ஏதாவது காரியமாக வேண்டும் என்றால் சேவைகள் இருக்கிறது என்றால் சஹ் அல்லாவிடம் கேளுங்கள் அந்த துவா மிக அவசரமாக கபூல் செய்யப்படும் மிக அவசரமாக ஏற்றுக்கொள்ளப்படும் மனிதர் தகவாதாரி எழும்பி முடித்துவிட்டு அவர்கள் சிலர் ஹயாத்தோடு இருந்தார்கள் சிலர் வபாத்தாக இருந்தார்கள் அவருக்கு தூக்கம் போய்விட்டது சுபகருடைய அதான் சொல்லப்படும் வரை அவர் எழும்பவில்லை கனவில் பல ரூ வந்து அவரை எழுப்புகிறது எலும்புகள் ஒவ்வொரு நாளும் நேரம் எங்களுடைய கபருக்கு ஒலிகள் வரும் இன்று வரவில்லை எலும்புகள் என்று சக்தி விடுகிறார்கள் கணிமான சகோதரர்களே பெரியவர்கள் அன்பானவர்களே அந்த நேரத்தில் துவா செய்வது அவ்வளோ பவர்ஃபுல் அவர் மிக அவசரமாக ஏற்றுக்கொள்ளப்படும் அந்த துவாவுக்கு பல தாக்கங்கள் இருக்கிறது கணிமான சகோதரர்களே பெரியவர்கள் அன்பானவர்களே வளமையை நாம் அனைவர்களும் ஏற்படுத்திக் கொள்வோம் சுபஹொடிய தொலுகைக்காக மஸ்ஜிதுக்கு இமாம் ஜமாத்து சொல்வதற்காக வேண்டி நாம் வருவோம் சுபஹொடிய தொலுகை கூட எனக்கு இல்லை என்றால் நாம் முஸ்லீமாக இருப்பதில் அர்த்தமே இல்லை முஸ்லீமாக இருப்பதில் அர்த்தமே இல்லை சுப தொழந்து வைக்கக்கூடிய காரியங்களை செய்யுங்கள் அலா படக்கத்தில் ஏற்படுத்துவார் பாதுகாப்பில் நாம் இருப்போம் எங்களை யாரும் அசைக்க முடியாது ஆட்சி காலத்தில் ஒரு மனிதர் அலைத்து வரப்படுகிறார் தண்டனை கொடுக்கப்படுவதற்காக வேண்டி கலத்து வெட்டப்படப்போகிறது மோசமான ஒரு ஆட்சியாளர் முஸ்லிம் தான் ஆனால் மோசமான ஒரு ஆட்சியாளர் சலகை வெட்டுவதற்கு ஒருவரை பொறுப்பாங்குகிறார் அவர் தான் ஒமர் ரபி அல்லா அவர்களுடைய பேரன் ஆசிம் என்பவர் கத்தியை எடுத்து களத்தில் வைக்கிறார் வெட்டுவதற்கு மனமில்லை இவர் எப்படியாவது இதிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்று மெதுவாக அந்த மனிதர்கள் கேட்கிறார் இன்றினை சுபஷ் பொருந்தாயா பாதுகாப்பில் இருக்கிறான் அவனுடைய நான் எப்படி வெட்டுவது என்று அவர் ஒதுங்கிக் கொண்டார் ஹஜ்ஜா எவ்வளவு மோசமானவர் அவனை விட்டுவிட்டான் சுபந்து செய்யக்கூடாது கணிமான சகோதரர்களே பெரியவர்கள் அன்பானவர்களே சரவான சொல்கைகளில் பொடும் போக்கு செய்யாதீர்கள் சரவான சொலுகையில் பொடும்போக்கு செய்தால் நாம் முஸ்லீமாக இருப்பதற்கு தகுதியே இல்லை மார்க்கம் அந்த அளவு சரபான சொல்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது சரபான சொல்கையை பொறுத்த வகையில் எந்த ஒரு கட்டத்திலும் எந்த ஒரு கட்டத்திலும் நின்று சொல்ல முடியாதா அமர்ந்து சொல்ல வேண்டும் அமர்ந்து சொல்ல முடியாதா வலது பொயத்தில் சாய்ந்து அதற்கு இடது புயத்தில் சாய்ந்து அதற்கு முடியாதா மல்லாக்குப்படுத்தி அதற்கு முடியாதா தலையால் சைக்கனை செய்து அதற்கு முடியாதா கண்சாடையால் அதற்கு முடியாதா உள்ளத்தால் சொல்ல வேண்டும் உள்ளத்தால் தொலகை விட முடியாது தண்ணீர் இல்லை தூசியினால் அல்லது தூசி கலந்த மலரின் சயமும் செய்ய வேண்டும் சாயமும் செய்வதற்கு மண் கூட இல்லையா புதவோ சயமோ இல்லாமல் தொழுகை நிறைவு செய்ய வேண்டும் தொழுகை விட முடியாது மண்ணோ கிடைத்தால் செய்து தொழுகை நிறைவு செய்ய வேண்டும் கதா செய்து கொள்ள வேண்டும் யாதா செய்து கொள்ள வேண்டும் ஒரு மனிதர் இப்போது ஏற்றுக்கொள்கிறார் தத்து தடுமாறி மொழிகிறார் அவருக்கு கடமை சுர தொழில் அவர் படிக்க வேண்டும் அதை அவர் படிக்க முடியாதா சுரத்து பாசிஹாவுடைய சரிசமமான வேறு ஏழு ஆயற்களை அவர் படித்து முடியாதாவுடைய சரிசமமான அவர் பாடமாக்கி அல்லது ஓத தெரிந்து அவர் ஓத வேண்டும் அதற்கும் முடியாதா சுரத்துள் பாசிஹா ஓதுவதற்கு எந்தளவு நேரம் எடுக்குமோ அந்தளவு நேரம் மௌனமாக இருந்து நிறைவு செய்வார் ஆனால் தொலுகையை விட எட்டு நாலு கிலோமீட்டர் தாண்டி நாம் பயணம் செய்கிறோம் கிட்டத்தட்ட எண்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் தாண்டி நாம் பயணம் செய்கிறோம் ஜம்ஏ கசர் தொழுகையை சேர்த்து சுருக்கி சொல்லுவதைய இலேசான உரையமாக தலை வைத்திருக்கிறான் ஆனால் தொழுகை விட முடியாது யுத்த களத்தில் இருக்கிறோம் தலைகள் வெட்டப்படுகிறது நடந்து கொண்டலாம் விடுவதற்கு தரவில்லை அபுதாவு கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஏழு முறைகளில் யுத்தத்தின் போது எப்படி சொல்ல வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார்கள் அதில் கடைசி முறை பாய்ந்து கொண்டு ஓடிக்கொண்டுகை நிறைவு செய்ய வேண்டும் ஆனால் தொலுகையை விட முடியாது பரு வயதை எத்திய ஒரு ஆணுக்கு ரெண்டு கட்டங்கள் தொழுகை விடலாம் ரெண்டு கட்டங்கள் முதலாவது பைத்தியக்காரனாக இருப்பது பைத்தியக்காரனுக்கு தொழுகை கடமை இல்லை இரண்டாவது இருந்தால் வபாத் ஆகிவிட்டால் சொல்ல வேண்டிய தேவை இல்லை பெண்களுக்கு கட்டம் சேர்கிறது கனியமான சகோதரர்களே தொழுகையை எந்த ஒரு கட்டத்தில் தொடங்கவில்லை வேறு வேறு கடமைகளை சில சட்டங்களில் விடலாம் இஸ்லாம் அதற்கு அனுமதி தருகிறது ஹஜ் செய்வதற்கு இருக்கிறது ஆனால் வயோதிபத்தை அடைந்து இருக்கிறார் ஹஜ் செய்ய முடியாத அளவுக்கு நோயாளியாக இருக்கிறார் என்றால் ஏற்கனவே பரவாயில்ல ஹஜ் செய்த ஒருவரை இவருக்கு பகரமாக அனுப்பலாம் நோம்பு கடமையாகிறது நோம்பு நோக்க முடியாத அளவுக்கு வயோதிபம் அடுத்தடுத்த வட்டங்களில் கலாஷ் செய்ய முடியாத அளவுக்கு நோய் ஒவ்வொரு நாளைக்கும் பகரமாக கிராம் அரிசியை பொறுத்த வகையில் எந்த ஒரு கட்டத்திலும் உடம்பில் உயிரெடுக்கும் வரை இஸ்லாம் விடுவதற்கு அனுமதி வழங்கவில்லை சொன்னார்கள் இடையில் இருக்கக்கூடிய இடைவெளியே தொலகை தான் தொழுகை இல்லை என்றால் அவன் குப்பூருக்கு போய் சேர்ந்து விடுவான் அகமது அவர்கள் சொல்வார்கள் இஸ்லாமத்தினுடைய ஆரம்பமும் கடைசியும் தொழுகைதான் தொழுகை இல்லை என்றால் அவனுக்கு இஸ்லாமே இல்லாததற்கு சமம் அதனால கண்ணியமான சகோதரிகளே மாதம் முடியக்கூடிய தருணத்தில் நாம் இருக்கிறோம் ஆரம்பமாக போகிறது அடுத்த உதாரணத்தில் நாம் காலடி வைக்கப் போகிறோம் இஸ்லாமத்தை பொறுத்த வகையில் புது வருட கொண்டாட்டம் என்பது இல்லை அலிசல்லோ சகாபாக்களோ சாபிகன்களோ யாருமே கொண்டாடவில்லை ஆனால் இப்படி ஒரு கோட்பாட்டுக்கு வரலாம் கடந்த காலங்களில் சொல செய எனக்கு பேருதல் இருக்கவில்லை இப்படியாப்பட்ட சில சில பாவங்கள் இருந்தது இந்த பாவங்களை நான் விட்டுவிடுகிறேன் ஏற்படுத்த ஏற்படுத்திக் கொள்கிறேன் இந்த வருடத்திலே நான் சரி செய்து கொள்கிறேன் என்று ஒரு கோட்பாட்டுக்குள் வருவது தவறல்ல அதனால கண்ணிமான சகோதரர்களை கடந்த வருடங்கள் எப்படியோ சென்று விட்டது இதற்கு பின்னால் உள்ள காலங்கள் நேரங்கள் வருடங்கள் இதைகளை வீணாக்காமல் என்னுடைய அமல் அபாதத்தில் நாம் கவனத்தை செலுத்துவோம் சொல்லக்கூடியவர்களாக நாம் மாறுவோம் சுபகரிய தொழுகை இமாந்தமா தரு சொல்லுவோம் வல்ல அம்மா தான் வாழ்க்கையில் ஏற்படுத்துவான் ஏற்படுத்துவான் எல்லாத்தில் நீ சொன்ன முறை பிரகாரம் வாழ்ந்து காட்டிய முறை பிரகாரம் வாழ்வதற்கு எங்களுக்கு நேரத்தில் பாக்கியத்தை தந்தரியாது வாழ்க்கைப்பா தெரியாமலாம் அவருடைய வேதனை விட்டு எங்களை பாதுகா சரியாவில்லாம் மைதானத்தில் கேள்வி கணக்கில்லாமல் சுரக்கம் இருந்து ரசூகளோடு சுரக்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை நசிபா தெரியாமலாம்